கடனை வசூலிக்கும் போதும் மென்மையாக நடக்கும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி அணி செல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு